அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்தணர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் ஒழுக்கமுடைய நல்லவர்கள் கூறும் அறவழி நூலுக்கும் அதில் கூறிய அறச் நடைபெறுவதற்கும் மன்னவனுடைய நல்ல ஆட்சியே முதல் காரணமாக நிற்கின்றது தான் பெரியவர்கள் போற்றப்படுவார்கள் அதன் காரணமாக நல்ல தர்மங்கள் நாட்டிலே நடக்கும் மக்கள் நல்ல வளர்ச்சி அடைவார்கள் நல்லாட்சி இல்லை என்றால் சான்றோரான அந்தனர் தம் கருத்துகளை வெளியிட மாட்டார்கள் பொருளுடையார் அறங்களை செய்ய மாட்டார்கள் அறமும் பயன்படாது ஆகையால் நல்வழி வகுப்பதற்கும் அந்த நல்ல வழியில் நடப்பதற்கும் அரச நீதியே முதற்கணம் என்றார் திருக்குறளில் அந்தனர் என்ற சொல் மூன்று இடங்களிலே வருகின்றன அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி கடவுள் வாழ்த்துல முதல்லே வருகிறது பிறகு நீத்தார் பெருமையிலே வருகிறது அந்தனர் என்போர் அரவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அங்க அந்தனர்ங்கிற சொல்லு வருகிறது பிறகு இங்க வருது அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் இன்னும் பின்னாலே சொல்ல போறார் ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின்னு சொல்ல போறார் ஆக அந்தணருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்றது அந்தத்தால் அணவப்படுபவன் கடவுள் வாழ்த்துல சொல்லப்படுற அந்தண்கிறதுக்கு அர்த்தம் அந்தத்தால் சாஸ்திரங்களால் அணவப்படுபவன் ஆராய்ந்து தெளிவாக அறியப்படுபவன் ஆக இறைவன் வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொன்ன மாதிரி வேதாந்தத்தின் பொருளாக விளங்குபவன் இறைவன் அந்த அந்தம் அர்த்தம் அந்தத்தால் அணவப்படுபவன் இதெல்லாம் எங்களுக்கு பெரியோர்கள் சொல்லி கொடுத்து நாங்க சொல்றோம் அதே மாதிரி அந்தணர்கிறது துறவரை ஏதாவது நீத்தார் பெருமையில வருகிறது அல்லவா அங்க இருக்கிற அந்தணர்ங்கிறது துறவியை குறிக்கிறது அந்தத்தை அணவுகின்றவன் அதாவது வேதாந்தத்தை ஆராய்ச்சி செய்கின்றவன் துறவிக்கு வேதாந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் அதுக்காகத்தான் துறவு வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆகவே அந்தத்தை அணவுகின்றவன் அந்தணன் அந்த இடத்துல அந்தத்தால் அணவப்படுகின்றவன் அந்தணங்கிறது கடவுள் வாழ்த்துல எட்டாவது குரட்பா கடவுள் வாழத்தில் அதாவது திருக்குறள்லேயே எட்டாவது குரட்பா அது பாயிரத்துல இருக்கிறது பிறகு நீத்தார் பெருமையில கடைசி குரல் அது முப்பதாவது குரட்பா ஆக அங்க அந்தத்தை அணவுகின்றவன் அந்தனர் என்போர் அறவோருங்கிற போது அந்த இடத்துல துறவிகள்னு அர்த்தம் அப்புறம் இங்கே அந்தனர்ங்கிறது வேதங்களை பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக ஓதிக்கொண்டிருப்பவர்கள் வேதங்களை ஓதுகின்றவர்கள் அதனால தான் அந்தனர் வேதத்துக்கு அதாவது அந்தணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அந்தணர்களால் பாதுகாக்கப்படுகின்ற வேதத்தை பாதுகாப்பவன் வேதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் வேதத்தை ஓதுகின்றவர்களை பாதுகாக்க வேண்டும் வேதத்தை ஓதுகின்றவர்களை பாதுகாப்பதன் மூலம்தான் வேதங்களை பாதுகாக்க முடியும் வேதத்தை ஓதுகின்றவர்கள் வேற தொழிலை செய்தால் அவர்கள் அந்த அதற்குரிய தகுதிகளை இழந்து விடுவார்கள் இதெல்லாம் பழங்கால மரபு அந்த அடிப்படையிலே திருவள்ளுவர் இங்கே உபதேசம் செய்கிறார் சிலர் இதை வேறு விதமாக எல்லாம் இந்த காலத்திலே பொருள் கொண்டு வேறு விதமாக எல்லாம் சொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆனால் முறையாக நாம் திருக்குறளை நன்றாக கவனித்து பார்த்தோமேயானால் வேத கருத்துக்கள் புராண கருத்துக்கள் இத்திகாச கருத்துக்களுக்கும் திருக்குறளுக்கும் முரண்பாடுகள் இல்லை என்பது தெளிவாக விளங்கும் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம்